வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பத்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்சல்கான் அடில் சாஹி என்பவரை போரில் தோற்கடித்தார் இந்த போரானது பிரதாப்கர் போர் என நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெஸ்ட் உடன்பாட்டின்படி புதிய நெதர்லாந்தை நெதர்லாந்து இங்கிலாந்திடம் ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் சுன்னாகம் பருத்தித்துறை ஆகிய நகரங்களில் இடம்பெற்ற உள்ளூர் கலவரங்களில் பல கடைகள் சூறையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருமேனியாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் ஆயுத கப்பல் மானுஸ் தீவில் வெடித்ததில் நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கம்போடியாவில் கேமரூச் படைகள் புனாம்பென் நகரையும் விமான நிலையத்தையும் தாக்கி 44 நான்கு பேரை கொன்று பல விமானங்களை அழித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விண்டோஸ் ஒன்று இயங்குத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜெர்மனியர்கள் பெர்லின் சுவரை இடிக்க ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைஜீரியாவில் சுற்றுச்சூழல் ஆதரவாளர் கென் சரோவிவா என்பவரும் அவரது 8 சகாக்களும் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பாகிஸ்தானில் தேச மற்றும் சதி செயல்களில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இனி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாண்டில்யன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசா ஞான சம்பந்தன் தமிழறிஞர் இலக்கிய விமர்சகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோ தம்பிராஜா இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுந்தர்லால் குரானா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மைக்கேல் கலாசுனிகோவ் ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியை வடிவமைத்த ரஷ்யர்